வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கே வருகின்ற செயல்களை மற்றவர்களாக மாற்றிக்கொண்டு நம்மிடம் வருகின்ற செயல்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் நம்மை சுயநலமற்றவர்களாக மாற்றிக்கொண்டு வர என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நன்றி வணக்கம்